அவர்கள் கூறியதாவது நாங்கள் முழு நில உள்ள அலிசல்லம் அவர்களுடன் இருந்தோம் அப்போது அவர்கள் இந்த நிலவை நீங்கள் நெருக்கடியின்றி காண்பது போல் நிச்சயமாக உங்கள் இறைவனை காண்பீர்கள் சூரியன் உதிக்கும் முன்னரும் சூரியன் மறையும் முன்னரும் தொழும் விஷயத்தில் தூக்கம் போன்றவற்றால் நீங்கள் மிகைக்கப்படாதிருக்க இயலுமானால் அதை செய்யுங்கள் என்று கூறிவிட்டு சூரியன் முதிக்கும் முன்னரும் மறையும் முன்னரும் உமது இறைவனை புகழ்ந்த துதிப்பீராக என்ற ஐம்பதாவது அத்தியாயம் முப்பத்தி வசனத்தை ஓதிக் காண்பித்தார்கள்